ம் ஸ்ீாமேந்திரைபாய சூத்திரம் ஷங்கைத்தம்ியவூதம் ஸ்ரீராமஞ்சிவேந்திரம் ஸ்ய பிரியம் அஸ்மூரூன் சந்தமான மாதேவ் சாாா் மேவிரவிணம் மேவெவ நமோ விதையயோ வம்சிபோ மோ நமோ குருப ओम ओम சர்ோப்பலவரோவாஹமஸ்மி சகநோபுன சீரியரவை தேஜஸ்வினீத்தமஸ் மாவிஷாவை கடோபிஷத் முதலூன வல்லி ஒன்பதாவது மந்திர விஜயானசாரிஸ் மனப்பிரா சோதனோ திஷ்ணோ பரமம் பதம் இப்ப அரேபிய பரம் மன மனசு பராமன் பர மஷ் பரஷா பரம் கிச்சி साकाष्ठा காசாபரா பிரம்மவித்யா ஆச்சாரியராகிய யமதர்மராஜா நச்சிகேதுக்கு மேலும் मेलुम ஆத்ம துவத்தை ஆழமாக உபதேசம் பண்ணுகிறார் த ரத கல்பன ஹிரதயத்தில் இருக்கிற ஆத்மத்வயம் ஆர் பிரம்மத்வயம் சைத்தன்யத்வயம் ஆ ஹிரதயத்தில் இருக்கிற ரெண்டு ஆத்மா இல்லாட்டி ரெண்டு பிரம்மம் இல்லாட்டி ரெண்டு சைத்தன்யம் சைத்தன்யம் சௌரியம் சைத்தன்யத்வயம் அப்புறம் தர்மத்தையும் அனுஷ்டிக்கலாம் பிரம்மத்தையும் தெரிஞ்சுக்கலாம் தர்மானஷ்டானத்தினால் ஆபேஷிக துக்க நிவத்தி பிரம்ம ஜானத்தினால ஆத்தியந்த துக்க நிவத்தி ஆக இந்த அது ரெண்டாவது மந்திரம் சொல்லி அப்புறம் மற்ற மந்திரங்கள்னால் இப்போ இந்த கடைசியாக ஒன்பதாவது மந்திரம் வரைக்கும் ரத சொல்லி ஏழு விஷயம் பார்த்துருக்கோம் அதாவது ஜீவாத்மா புத்தி மனசு இந்திரியங்கள் இந்திரிய விஷயங்கள் சரீரம் அதாவது ஜீவாத்மா புத்தி மனசு இந்திரியங்கள் சரீரம் இந்திரிய விஷயங்கள் லக்ஷ்யம் கடைசியாக அது முடிச்ச விஜான் சாரிர்யஸ்து மன பிரகிரோன பாரமாஷ்ணோ பரமம் பதம் எவனொருவன் விவேகத்தோட மனசை நிக்ரகம் பண்ணி இந்திரியங்களையும் நிகிரகம் பண்ணி மோட்சத்துக்காக முயற்சி எடுக்கிறானோ அவன் இந்த சம்சாரத்தின் சம்சாரத்திலிருந்து விடுபடுகிறான் விஷ்ணுவின் பரமபதத்தை அடைகிறான் விஷ்ணுவின் பரமபதம் என்பது ஆத்மஸ்வரூபமே யார் நான் வந்து பக்தன் பகவானை அடையணும்னு நினைக்கிறேன் பகவானும் பக்தனும் வாஸ்தவமாக ஒன்றுண்ணா பகவானும் பக்தனுக்கும் ஆதாரம் ஒன்றுண்ணா அலைக்கும் கடலுக்கும் ஆதாரம் என்னது தண்ணீர் ரெண்டு இந்த சொற்களை அதாவது அலைகள் என்பது பக்தர்கள் கடல் என்பது பகவான் அப்புறம் ஆதாரம் ரெண்டு பேருக்கு என்ன இருக்குன்னா பிரம்மம் சுத்த சைத்தன்யம் விஷய சுத்த சைதன்யம் ஜீவபிரம்மைக்கிய லக்ஷணம் எத்தைவ திருஷ்யத்தே சர்வ வேதாந்த அநாம்சமன்வய சர்வ வேதாந்த சித்தாந்த சார சங்கிரகம்னு ஒரு புஸ்தகம் ஆயிரத்தி ஆறு ஸ்லோகம் இருக்குது சங்கராச்சர எழுதியிருக்கார் அதில் சொல்கிறார் வேதாந்தத்துக்கு சப்ஜெக்ட் மேட்டர் பியூர் கான்ஷியஸ்னஸ் அப்படியே கிளீனாக சொல்லிவிடுறார் விஷயகா சுத்த சைதன்யம் தூய உணர்வு தான் வேதாந்தத்திற்கு சப்ஜெக்ட் மேட்டர் அப்படியே சொல்லிவிடுறார் தூய உணர்வு என்பது பக்தனுக்கும் பகவானுக்கும் பொதுவானது ஒன்றானது ஆகவே பகவான் பக்தன் என்கிற வேற்றுமை கற்பிக்கப்பட்டது பகவானும் பக்தனும் ஒன்று அப்படி சொல்லுவோம் ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்று வார்த்தை தான் சொற்களை மாற்றி போடுறோம் ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்று ஆக வாச்சியார்த்த திருஷ்டியா தத்பதையோ பேதா லக்ஷியார்த்த திருஷ்டியா அபேதா பல தடவை இதை படிக்கிறோம் திரும்ப திரும்ப வேதாந்தத்தில் இதுதானே விச்சாரம் தத்துவமசி மகா வாக்கியந்தானே ஆக விஷ்ணுவின் பரமபதம் என்பது ஒரு தேச விசேஷம் அல்ல விஷ்ணு என்பவர் ஒரு நாமரூபத்தை உடையவர் அல்ல விஷ்ணு என்பது தத்துவம் வியாபக தத்துவம் சைத்தன்யத்துக்குத்தான் விஷ்ணுன்னு பேர் அதைத்தான் பரமபதம்னு சொல்கிறோம் ஆனந்த ஸ்வரூபமான சைத்தன்யம் ஆனந்தம் சதேவச்சித்து சிதேவ ஆனந்தம் ஆனந்தம் சத்து வச்சித்து மூணையும் பிரிக்க முடியாது ஒரே வஸ்து தான் மூணு கோணம் நெட்டையா கருப்பா குண்டா அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு ஆள் இருக்க முடியுமா இருக்காதா நெட்டையாக குட்டையாக ஒருத்தன் இருக்க முடியாது நெட்டையாகவும் குட்டையாகவும் ஒருத்தன் இருக்கான்னா நீ எப்படிப்பட்ட ஆள்னு தெரியறதுன்ட்டான் அதனால் நெட்டையாக இருக்கான் கருப்பாக இருக்கான் குண்டா இருக்கான்னா மூணு சருமா சேராதா அது ஒராளை குறிக்குமா குறிக்காதா நெட்டையா கருப்பாக குண்டா குட்டையா செகப்பா ஒல்லியா போடுறோன்னு வச்சுங்கண்ணே அப்போ இதெல்லாம் வந்து மூணு ஒரு ஆளை தான் குறிக்கிறது அது மாதிரி சத்து சித்து ஆனந்தம் ஒரே வஸ்து தான் நெட்டையா குண்டா கருப்பாக ஒருத்தன் இருக்காங்கிற மாதிரி அது மாதிரி இதுவும் புரிஞ்சுக்கணும் ஒரு மூணு கோணம் நெட்டையாக இருக்கிறது ஒரு கோணம் உயரத்தின் கோணத்தில் நெட்டை அளவின் கோணத்தில் குண்டு நிறத்தின் கோணத்தில் கருப்பு அது மாதிரி உணர்வு இன்பம் உணர்வே இருப்பு இருப்பே உணர்வு நான் இருக்கிறேன்கிற போது என்னை நான் உணர்கிறேன் உணர்கிறேன்னு சொல்கிற போது நான் இருக்கிறேன் உணர்வையும் இருப்பையும் பிரிக்க முடியாது சாஸ்திரம் இன்னும் சொல்கிறது அந்த உணர்வு இருப்பே உண்மையான ஆனந்தம் அப்படி சொல்றது ஆனந்தம் பிரம்ம ஆனந்த ஆத்மா அதுக்கு சில யுக்திகளை எல்லாம் சொல்லி புரிய வைக்கிறது ஆஹா ஆத்மா ஆனந்த ஸ்வரூபா ஆத்மா சத் ஸ்வரூபா ஆத்மா சித் ஸ்வரூபா சச்சிதானந்த ஸ்வரூபகா ஆக விஷ்ணோகோ பரம பதங்கிறதுலாம் என்னது விஷ்ணு போடுங்கோ பரமம் போடுங்கோ பதம் போடுங்கோ எல்லாம் ஒரே வஸ்து தான் அது பதம்னு போட்டாலும் பரமம் போட்டாலும் விஷ்ணுவினுடைய ஷஷ்டி விபக்தியை வேற போட்டு விஷ்ணுவினுடைய பரம ராகுவின் தலைன்னா ராகுன்னாலே தலை தான் ராகுவின் தலைன்னா ராகோஷிரவத் சாஸ்திரத்தில் இப்படி சொல்லியிருக்கு ஆக அது மாதிரி இது புரிஞ்சுக்கணும் விஷ்ணுவின் பரமபதம்ங்கிறது ஒரு என்னது ஃபிகரேட்டிவ் அது என்னமோ ஒரு தேச விசேஷம் மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடம் மாதிரி பிரதம மந்திரியினுடைய பங்களா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் இல்லாட்டி ஒயிட் ஹவுஸ் யாரெல்லாம் இதில் குவாலிஃபை ஆறாங்களோ அவங்களெலாம் ஒயிட் ஹவுஸுக்குள்ளே என்ட்ரு பண்ணலாம் அப்படின்னா எப்படி இருக்கும் சொல்கிறாங்களா அப்பப்போ இதில் போடுறான் இப்போ நியூஸ் பேப்பர்லாம் ஒரு இது போடுறான் யாரெல்லாம் இந்த போட்டியில் கலந்துக்கிறீங்களோ அவங்க இந்த நடிகரோடையோ இந்த நடிகையோடையோ டின்னர் வச்சுக்கலாங்கிறான் சொல்கிறானே அதுக்காக வேண்டி இந்த போட்டியில் கலந்துக்கிறான் அது என்ன புரிஞ்சுக்கிறது இதெல்லாம் நீ பண்ணியானா உன்னுடைய சொரூபம் விஷ்ணுவினுடைய பரமபதத்தை அடையலாம்னா அப்போ விஷ்ணுவினுடைய பரமபதத்துக்கு பற்றி அதை பற்றி டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்து வர்ணனையெல்லாம் பண்ணி எல்லாத்துலேயும் சரி இந்த சாக்தமாக இருக்கட்டும் சைவமாக இருக்கட்டும் வைஷ்ணவமாக இருக்கட்டும் அந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் அப்புறமா இருக்கு மகாபத்மாட்டவி சம்ஸ்தா கதம்ப வனவாசினி சுதாசாகர मध्यस्था காமாட்சி காமதாயினி சிந்தாமணி துவீபம் மணித் துவீபம் எல்லாம் வர்ணனை எல்லாம் பண்ணுறத அம்பாள் எங்கே இருக்கான்னா அங்கே இருக்கா கதம்ப வனவாசினி சுதாசாகர மத்தியஸ்தா அப்படிலாம் சொன்ன உடனே இந்த பக்தனுக்கு அதை வந்து அப்புறம் கண்ணை மூடி அந்த காட்சிக்கு போயிடுறான் ஆஹா பார்த்துட்டேன் இன்றைக்கி தான் கொஞ்சம் கூட போயிடுது அதனால் அவர் பக்தன் வந்து என்ன பண்ணுறான் அப்படியே நினச்சிட்டு இருக்கான் இல்லையா இப்போ பார்த்தாலும் நல்லது தான் எதையோ கண்டதெல்லாம் நினைக்கிறதுக்கு இதை நினைக்கலாமே அதனால் வந்து இந்த நல்ல சம்ஸ்காரம் அது அதனால் அந்த மனசில் அந்த கற்பனை எல்லாம் இருக்குது ஆஹா அம்பாள் எப்படிப்பட்ட இடத்துல இருக்கார் என்ன அதெல்லாம் இந்த ஸ்ரீசக்கர மகாநகரம் வர்ணனை இருக்குது சாஸ்திரத்தில் அது எப்படி இருக்குது முதல்ல ரத்ன கோட்டை என்ன மாணிக்க கோட்டை என்ன வைடூரிய கோட்டை என்ன கோமேதக கோட்டை என்ன நவரத்னங்களால் அம்பாலோட கோட்டை இருக்குது அந்த கோட்டைக்குள்ளே பெரிய கடை இது சாகரம் சுதா சாகர மத்தியஸ்தா அதுக்குள்ள ஒரு பெரிய கோட்டை அந்த கோட்டைக்குள்ளே போனால் போனால் போயின்ண்டே இருக்குது அபுதாபி சுல்தானோட கோட்டை மாதிரி போயின்னு இருக்கு அதுக்குள்ளே போன உடனே எங்கள் மாதிரி இங்கே அம்மா இப்படிதான் அது பெரிய பாலைவனம் உள்ளே போனால் ஒரே சோலையாக இருக்குது மயில் என்ன மான் என்ன குயில் என்ன நாங்கள் போன உடனே நமக்கு அப்படியே பாத்திரிலாம் இந்த லைட் என்ன அலங்காரம் என்ன இங்கே இருக்கிற நம்ம பேலஸை பார்த்தா மைசூர் பேலஸை பார்த்தாலே தோன்றுறது எதுக்கு சொல்கிறேன் இதெல்லாம் நமக்கு இப்படியே பழகியிருக்கா இந்த இந்த அனுபவங்கள்லாம் பழகியிருக்கா அதனால இந்த இமேஜினேஷன்லாம் சொன்னோடனே அது மாதிரியே சினிமாவிலேயும் காட்டுறான் சிவலோகத்தை காட்டுறோம்னா என்ன பண்ணுறது சினிமாவில் உடனே பூத கணங்கள்லாம் ரிஷிகணங்கள்லாம் எதுன்னு சொல்லுவாங்க ரிஷிகணங்கள் பூதகணங்கள் தேவகணங்கள் இதுக்கு இடையில இவர் புலித்தோலை கட்டின்ட்டு பாம்பை போட்டுண்டு செம சாம்பலை பூசின்ண்டு இப்படி ஒன்று சிவபெருமான் போயிடுப்பார் ஈசன் போற்றி எந்த அடி போற்றி இப்படி காட்டுவான் கேமராவை அவரை எப்படி காட்டுவான் பார்த்த உடனே மனசில் இதாக இருக்கும் பக்தனுக்கு அவருக்குமா இருக்காத அது இமோஷன் அந்த உணர்ச்சி அதுக்கு வந்து அந்த மியூசிக் கொடுக்கும் டான்ஸு காட்டவும் அதை பண்ணவும் இதை பண்ணவும் பார்த்த உடனே கைலாசத்தையே காட்டார் சினிமாவில் அப்படியே சாட்சாத் திருவிளையாடல் சினிமா ஆரம்பிக்கிற போது சாட்சாத் அந்த கைலாசத்தையே தரிசனம் பண்ணிடுறோம் அது மனசில் போய் அந்த சம்ஸ்காரம் பதிமா பதியாதா உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கும் இல்லை எனக்கு அதை சொன்னோடனே அந்த கைலாசம் ஞாபகத்துக்கு வருது இல்லை நான் எப்படி வர்ணனை பண்ண முடியும் அப்போ அந்த கைலாசத்தை வர்ண உடனே அது போகிற மாதிரி அதே மனசில் அப்படியே பழகிடுறோமா இது வந்து எக்ஸ்ட்ரோவர்டட்னஸ்ஸாக இன்ட்ரோவர்டடாக சொல்லுங்க பாப்பா எக்ஸ்ட்ரோவர்டடாக போகிறத கல்டிவேட் பண்ணுறது அவ்வளோதான் அதாவது நமக்கு அந்த எக்ஸ்ட்ரோவர்டட்னஸ் அதாவது அது பாஹ்யமாக போகிறது பாஹ்ய பிரவருத்திங்கிறது சுவாபாவிகம் பாஹ்ய பிரவருத்திங்கிறது இயல்பு அந்த பாஹ்ய பிரவர்த்தியவே பண்படுத்துறது அதுக்கெல்லாம் இப்படிலாம் கற்பனை சொன்ன உடனே நம்ம நேரம் அங்கே இருக்க மாட்டோம் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் வந்து திருவல்லிக்க ஒரு குரு சின்ன தெருவுக்குள்ள கொசுக்கடிக்கு இடையில எழுதுகிறார் எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா ஒரே கொசுக்கடி பாட்டு எழுதுகிறார் அப்ப அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அவர் அதை வர்ணிக்கிறார் இந்த ஐயங்கார் வீட்டை அவர் வர்ணிக்கிறத பார்க்கணும் தொட்டி முத்தத்துக்குள்ள மூணு எருமையா அவருக்கு ஒரு பன்னெண்டு குழந்தைகளான் இதுக்கு பின்னாடி அவருக்கு இடம் இடமா இவரோட தங்க வேற கல்யாணம் ஆகி அங்கே வீட்டில் இல்லை முடியாது இங்கே வந்திருக்கா அவளையும் வச்சு காப்பாற்றுறார் இந்த இவருக்கு வேற ரெண்டு குழந்தைகள் இதுக்கடையில் இவருக்கு கற்பனையாக பிறக்கிறது ஒரே பேப்பராக வாங்கி வாங்கி வீட்டில் வச்சுருக்கார் பேப்பரும் பேனாவும் தான் இருக்குது சாப்பாட்டு கூட வாங்குறாரோ இல்லையோ பேப்பராக வாங்கி குமிக்கிறார் காசு கிடச்சா பேப்பராக வாங்கிவிடுவாராம் வாங்கி வாங்கி பாட்டால் எழுதி எழுதி வச்சிருக்கு எதுக்கு சொல்கிறேன் மனஸ் பார்க்குறதுக்கு தான் ஃபிசிக்கலாக நம்ம இங்கே இருக்கோமே தவிர சொல்கிற போது அந்த உலகத்துக்கு போய்டும் அதை சாஸ்திரம் அதை பண்படுத்துறதுக்காக அப்படிலாம் சொல்கிறது அப்புறம் விஷயம் நாளாக நாளாக புரியும் இன்னும் உள்ளே போகணும் அதை சொல்லுவாங்க இல்லையா ராமகிருஷ்ணபிரமோசருடைய உபதேசம் இருக்கே முதல்ல வந்து என்ன முதல்ல ஒரு காட்டுக்குள்ளே நுழைஞ்சான் சாதாரண மரங்கள்லாம் இருந்தது இன்னும் உள்ள போ இன்னும் உள்ள போ இன்னும் உள்ள போ அப்படின்னு சொல்லப்போ கடைசியில் சந்தன மரம் வந்தது அப்புறம் எங்கேயோ தோண்டினால் தங்கம் கூட கிடச்சிதுன்னா அது மாதிரி சாஸ்திரத்தில் இதெல்லாம் ஒரு மந்த அதிகாரியை மனசில் வச்சு சொல்கிறது ஆனால் இந்த வாஸ்தவமாக விஷ்ணுவின் பரமபதம் ஆத்மாவனுடைய ஸ்வரூபம் அதை அடையிறது எப்படி அந்த விஷ்ணுவின் பரமபதத்துக்கு போவது எப்படின்னா உட்காந்து தியானம் பண்ணு இல்லாட்டி பகவத்கீதையில் எட்டாவது அத்தியாயத்தில் சொன்ன மாதிரி தியானம் பண்ணி கபாலத்தை பிழந்துன்னு கிளம்புன்னா அதுலேயும் அப்படி தான் இருக்கு க்ரமமுக்தி அது மாதிரி அங்கே உட்கார்ந்துன்னு என்ன பண்ணுது ஓமி தேகாட்சரம் பிரம்ம வியாஹரன் மாமனுஸ்மரன் எப் பிரயாதித் தியஜந்தேகம் சயாதி பரமாம் கதிம் அப்படி க்ரமமுக்திக்க வேண்டிய யோகசக்தினால் சரீரத்தில் பிராணாயாமம் அபியாசங்கள்லாம் பண்ணி சரீரத்திலருந்து ஜீவனை பிரிச்சுண்டு கபாலத்து வழியாக கிளம்பி அப்படியே கொஞ்சம் அப்படியே ஒரு ஆயா இந்த உடம்புலேருந்து கிளம்பி அப்படியே பேசாமல் அப்படியே ட்ராவல் சூரிய மார்க்கம் வழியாக கிளம்பி போய் அங்கே போய் வாசலில் போய் ஜெயவிஜயம் நிற்பான் நான் வந்திருக்கேன் பெருமாள் சொல்லு சொன்னோடனே அவரும் சொல்லி வச்சிருப்பார் உன் வருவான் உள்ளே அனுப்புன்னு அப்படி நமக்கு சந்தோஷமாக தான் இருக்கும் அதெல்லாம் ஆனால் அப்படி இல்லை இப்போவே இங்கேயே புரிஞ்சிக்க வேண்டியது தான் நம்ம கவனத்தை மாற்றணும் ஃபோக்கஸை திருப்பணம் அதுக்காக தான் இந்த மந்திரம் கடைசியாக பார்த்துருக்கோம் சங்கராச்சாரியஸ்வரர் அதுனா எத் பதம் கந்தவியம் தஸ் இந்திரியணி ஸ்தூலான ஆரம்ப சூக்ம தாரதமியமேண பிரத்யகாத்மையாக அதிகமாக கர்த்தவியா இத்தேவமர்த்தம் இதம் ஆரம்பத்தை பழகா இன்ட்ரடக்ஷன் குடுக்கிறர் இந்திரியபியஃப் பராகியர்த்தாக என்ன சொல்கிறார் எந்த ஒரு நிலையை பதத்தை அடைய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறதோ எது சொன்ன இல்லை பாருங்க டெவலப்மெண்ட் பாருங்கள் இந்திரியங்களை வசப்படுத்தணும்னர் இந்திரியங்களை வசப்படுத்தணும்னு சொன்னால் மனசை கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் புத்திக்கு விவேக்கம் இருக்கணும் புத்தி மனசு இந்திரியங்களை சொன்னார் சரியாக இல்லைன்னா மோசமான குதிரைகள் மாதிரி ஆயிடும் துஷ்டாஸ்வா இவ சாரதே சதஸ்வா இவ சாரதே அந்த மந்திரத்தை மறக்கப்படாது ஆக என்ன சொன்னவர் இப்ப என்ன சொல்றார் இந்திரியங்களுக்கு காட்டிலும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் ஆக இந்திரியாணி இந்திரியங்களை என்ன பண்ணணும்னா இந்திரியாணி டிராவல் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கிறார் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லருந்து எனது ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் தப்பாக புரிஞ்சுன் இருக்கிறதுலேருந்து சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கு போகணும் அதுதான் ப்ர பயணம் அதுக்கு என்ன பண்ணணும் திங்க் பண்ணணும் அவ்வளோதான் யோசிக்கணும் நம்மளை பற்றியே நாம் யோசிக்க வேண்டியதாக நான் யார் நான் ஏன் பிறந்தேன் நான் பிறக்கிறதுக்கு முன்னால் என்னவாக இருந்தேன் செத்து போன பிறகு என்ன ஆக போகிறேன் திடீர்னு இந்த வாழ்க்கை வந்திருக்கு எப்படி இந்த வாழ்க்கை வந்தது இதுலேயும் இவ்வளவு கஷ்டம் சில சமயம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது சில சமயம் ரொம்ப க துக்கமாக இருக்குது சில சமயம் ரெண்டும்ங்கிட்டானாக இருக்குது ஏன் இதுக்கெல்லாம் நான் போய் இவ்வளோ தூரம் வருத்தப்படுறேன் நான் இமோஷன் ஆகிறேன் வர துக்கப்படுறேன் இப்படி யோசிக்க வேண்டியிருக்கு எத்தனையோ வாழ்க்கையில் எத்தனையோ நாட்கள் கடந்து போயிடுச்சு இனி எத்தனை நாட்கள் இருக்கோ தெரியாது பாஸ்ட்டு போயிடுத்து அப்பப்போ பாஸ்ட்டை வேறு ரீகலெக்ட் பண்ணிக்கிறோம் ஃப்யூச்சரை பற்றி வேற கவலைப்படுறோம் என்ன ஆக போகிறதோ எப்படிலாம் லோகம் இருக்க போகிறதோ அது வேறு கவலை இருக்குது இதெல்லாம் என்ன எப்படி வந்தது இதெல்லாம் இதெல்லாம் உண்மைதானா அது அதை யோசிக்க எல்லாேருக்கும் பொறுப்பு இருக்குது யோசிச்சு தான் ஆகணும் அது ஒரு நாளைக்கு நிறைய பேர் இதை யோசிக்க இதனத்துக்கு யோசிக்கணும்னு நினச்சிட்டுருக்கேன் இதை யோசிக்காமல் மற்றதெல்லாம் பண்ணி பிரயோஜனமே இல்லையே மீனிங்லெஸ்ஸாக போயிடுறதேன் நான் எதுக்கு பிறந்திருக்கேங்கிறதே எனக்கு தெரியாமல் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் நான் இருக்கிற மாதிரி எல்லார மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தா அது மீனிங் அர்த்தமில்லாத வாழ்க்கையாக போய்டுறது ஆகவே அந்த விஷ்ணுவின் பரமபதம்ங்கிற ஆத்மஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கிறதுக்கா சொல்கிறார் அதை இதையும் கனெக்ட் பண்ணி பார்க்கணும்னு சொன்னேன் அந்த தேரில் வந்து எஸ் து அவிஞ்ஞானவான் பவதி அயுக்தேன மனசா சதா நசத்பதமா தயிரியாணி அவசிய துஷ்டாஸ்வா இவ சாரே எஸ் து விஜானவான்பவதி யுக்தேன மனசா சதா தச இந்திரியாணி வசியானி சதஸ்வாயுவ சாரதே இந்த மந்திரமெல்லாம் ஞாபகத்தில் இருந்துட்டே இருக்கணும் அப்போ தான் இது கனெக்ஷன் புரியும் இல்லாட்டி ஏதோ சுவாமிஜிக்கு தெரியும் சொல்லின்னு இருக்கார் சும்மா சிரவணம் பண்ணுறேன்னா இல்லாட்டி உங்களுக்கு அந்த ஞானம் உள்ளே போகணுமே பிரயோஜனம் கூட கிடைக்கணுமே கிடைக்கல சும்மா கேட்டு என்ன பின்து அப்புறம் அடுத்தது சொன்ன எஸ் அவிஞானவன் பமனஸ் சதா அசுச்சி நோதிஞ்சி எஸ் விஜயான சமனஸ் சதாச்சி சூ தோதி எஸ்மூய அப்புறம் விஜயானசாரஸ்து மனப்பிரகிரோத்வன பாரமா தத் விஷ்ணோ பரமம் பதம் யாத் பூயோன ஜாயத்தேன்னு சொன்னதை தான் மாற்றி போடுறார் தத் விஷ்ணோ பரமம் பதங்கிறார் அதை நல்லா பார்த்துட்டே இருக்கணும் மந்திரத்தோட அர்த்தத்தை கவனிச்சுட்டே இருக்கணும் இப்போ இங்கே என்ன பண்ணுறார் எங்கே ட்ராவல் பண்ணுறதுன்னா இங்கே உள்ள பாருங்கிற இந்திரியேபிய அர்த்தா பராஹா நேற்றுக்கு முடிக்கிற போது சொன்னேன் சஸ்பென்ஸில் வச்ச மாதிரி முடித்தேன் அதாவது இந்திரிய விஷயங்கள் உயர்ந்ததா இந்திரியங்கள் உயர்ந்ததா இதுக்கு நிறைய விளக்கம் இருக்குது இது சுருக்கமாக சொல்கிறேன் சங்கராச்சாரியர் இதுக்கு ஒரு அர்த்தம் வேறு அர்த்தம் சொல்கிறார் ஆனால் நம்ம சாதாரணமாக வந்து ஆப்ஜெக்ட்ஸு சென்ஸ் ஆர்கன்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதா சென்ஸ் ஆர்கன்ஸ் ஆப்ஜெக்ட்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதா சொல்ல முடியுமா யோசிச்சு பாருங்கள் புரியுறதா வெளியில் இருக்கிற வஸ்துக்கள் இந்திரியங்களை பாதிக்கிறதா இந்திரியங்கள் வெளியில் வஸ்து பாதிக்கிறதா இந்திரியங்களை தான் பாதிக்கிறது வச்சுப்போம் ஆனால் மனசுக்குள்ளே என்ன இருக்குது மனசுக்குள்ளே எல்லாம் போய் சேர்றது எது எல்லாம் உலக விஷயம் எல்லாம் உள்ளே போய் போய் உட்கார்றது அப்போ ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறது எது இந்திரியங்களா இந்திரிய விஷயங்களான்னா ஒரு விவசாய சொல்லிட முடியாது மந்திரம் இப்படி அப்படி சொல்கிறது அதனால தான் வியாக்கியானக்காரர்கள்லாம் இப்போ கிரு கீதையில் இந்த இது இல்லை கிருஷ்ணர் நேரடியாக சொல்லிவிட்டார் இந்திரியாணி பராணி ஆகு பராணி இந்திரியாணி ஆகுஹுன்னுட்டார் இந்திரியங்கள் மேலானவைகள்னுட்டார் அப்போ நம்ம போட்டுக்கணும் சப்ளை பண்ணிக்கணும் விஷயேபியஹா இந்திரியாணி பராணி ஆகுஹு அப்படின்னு நம்ம சப்ளை பண்ணிக்கணும் ஸ்லோகத்தில் விஷயேபியான்னு இல்லை பகவத்கீதையில் ஆனால் அந்த அர்த்தத்தை அது கொடுக்கறது ஆனால் இங்கே என்ன சொல்கிறார் இந்திரியங்களை காட்டிலும் இந்திரிய விஷயங்கள் மேலானது அதாவது இந்திரிய விஷயங்கள் மிகவும் சூக்மானது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அதனால் சங்கராச்சாரிய சொல்கிறார் இது வெளியில் இருக்கிற விஷயமே இல்லைன்னு விட்டார் ஸ்லோகத்தை படித்தா அப்படி தான் இருக்குது இந்திரியபியா பராஹ்யர்த்தாக ஆனால் நம்ம பார்த்தோம் ஆனால் இது ரெண்டும் ஈக்குவலாக மனசை பாதிக்கிறதுன்னு விட்டாங்க ஒரு வியாக்கியானக்காரர் சொல்கிறார் இந்திரிய விஷயங்களும் இந்திரியங்களும் மைண்டை அஃபெக்ட் பண்ணுறது ஆகையினால் இதை ஒன்றும் விவஸ்தை பண்ண முடியாது இந்த இடத்துல இந்திரிய விஷயங்கள்னு சொன்னதினால ஒன்று பெரிய தப்பு கிடையாதுன்னு விட்டார் இந்திரியங்களும் இந்திரிய ஈக்குவல் அப்படின்னு விட்டார் காட்டிலும் இந்திரிய விஷயங்கள் உயர்ந்ததுன்னு சொல்கிறது சரியா இந்திரிய விஷயங்களை காட்டிலும் இந்திரியங்கள் உயர்ந்ததுன்னு சொல்கிறதா உயர்ந்ததுங்கிற வார்த்தையை விட சூக்மமானது சூக்ஷ்மம் வியாபி பிரத்யேகாத்மா மூணு சொல்ல போகிறார் பரகாங்கிற பராகனா இந்திரியபிய பராஹ்யர்த்தாக இந்திரியங்களை காட்டிலும் விஷய இந்திரிய விஷயங்கள் பராகா பராகானா சூக்ஷ்மாக வியாபினா சூக்னா நுண்மையானது அதை வியாபிப்பது பர்வேர்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம் வியாபிப்பது ஆத்மாவாக இருப்பது ஒன்றுனா போகிறது சாதாரணமாக என்ன சொல்லுவோம் புஸ்தகம் என்ன பாருன்னு சொல்லலை நான் தான் புஸ்தகத்தை பார்க்குறேன் புஸ்தகம் வந்து என்ன பாரு பாரு பாருன்னு சொல்கிறத நம்ம சொல்லுவோம் அந்த ஜிலேபி என்ன சாப்பிட்றியா சாப்பிட்றியா சாப்பிட்றியான்னு கேட்குறதுன்னா அது என்ன பண்ணுறது அந்த அந்த வச்சிருந்த அது எங்கிட்ட கேட்டுதுன்னா இது சும்மா நமக்கு தெரியுமே அது எப்படி கேட்கும் அது ஜட அது எப்படி கேட்கும் அப்படி நம்ம என்ன சொல்கிறோம் நமக்கு இருக்கிற ஆசையை அதில் அத்தியாசம் பண்ண வேண்டியதான் நமக்கு அது சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது அதனால் என்னென்னா அது அது எங்கிட்ட கேட்டுதுன்னு நம்ம பொய் சொல்கிறோம் அப்போ அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்றோம் அது ஜட வஸ்து அது என்ன நம்மள்கிட்ட வந்து என்ன சொல்ல போகிறது அது மாதிரி புரிஞ்சுக்கணும் இந்திரிய விஷயங்களை ஏன்னா இந்திரியங்கள் நான் தான் இந்திரியத்தை யூஸ் பண்ணி அதை வந்து வேணுங்கிறது நினைக்கிறேன் மனசுக்குள்ள ஆசை இருக்குதுன்னா சாப்பிடணும்னு நினைக்கிறேன் இல்லை விவேகம் பலமாக இருந்ததுன்னா திருடமாக இருந்துன்னா வாண்டாங்கிறேன் இந்திரிய விஷயங்களை காட்டிலும் இந்திரியங்கள் இந்திரிய இந்திரியங்க இந்திரியங்களை இந்திரியங்களை காட்டிலும் விஷயங்கள் நுண்மையானது வியாபகமானது ஆத்மஸ்வரூபமாக இருப்பது அப்படின்னு சொல்ல முடியாது சரி வரல அதனால் சங்கராச்சாரியர் சொல்கிறார் இந்திரியங்களை காட்டிலும் இந்திரியங்களுக்கு காரணமான பூத சூக்மங்கள் பூதசூக்ம்கிறார் அர்த்தாக சொன்னால் பூதசூக்ஷ்மம் இந்திரியங்களுக்கு இந்திரியங்களுக்கு உற்ப இந்திரியங்களுக்கு காரணமான இதெல்லாம் உங்களுக்கு தத்துவபோத ஞாபகத்துக்கு வரணும் வேதாந்தத்தோட அடிப்படையே தெரிஞ்சால் தான் ஞாபகம் இப்போ பாடம் நடத்துகிறேன் வேதாந்தத்தோட பேசிக்கே பிரம்மம் இருக்குது பிரம்ம தத்துவம் இருக்குது மாயா தத்துவம் இருக்குது பிரம்ம தத்துவம் மாயா தத்துவம் பிரம்மங்கிறது ஒரு தத்துவம் ஒரு வஸ்து மாயாங்கிறது இன்னொரு வஸ்து இந்த மாயாங்கிறதுல என்ன சொல்கிறோம் பிரம்மன் நிர்குணம் மாயா சகுணம் பிரம்மனுக்கு எத்தனையோ லட்சணங்கள் இருக்குது மாயைக்கும் எத்தனையோ லக்ஷணங்கள்லாம் இருக்குது தத்துவபோகத்தில் படிச்சுருக்கோம் பிரம்மாஸ்ரயா சத்வரஜஸ்தமோ குணாத்மிகா மாயா அஸ்தி தட்டா ஆகாஷ் சம்பு தான் டைரெக்டாக போய்டுறது ஆனால் அதில் நிறைய நுணுக்கம் இருக்குது மாயையில் மு மூணு குணம் இருக்குது அந்த மூணு குணத்தில் பிரம்ம பிரம்மத்தோட சாயை மாயையில் பதியறது மாயைக்கு இது அத்வைத்த சித்தாந்தப்படி சிருஷ்டிக் கிரமம் அத்தியாரோபக் கிரமம் சிருஷ்டிக் கிரமம் பிரம்மன் மாயா நிர்குணமான பிரம்மன் மாயா சகுணமான மாயா இந்த மாயையில் மூணு குணம் இருக்குது சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் இருக்குது சத்வகுணத்தில் பிரதிபிம்பிக்கிற சைத்தன்யத்துக்குத்தான் ஈஸ்வரன்னு பேர் அதுலேயே நம்ம பிரிக்கிறோம் சத்வத்தில் சத்வம் சத்வத்தில் ரஜஸ்ஸு சத்வத்தில் தமஸு இது சுத்த சத்வம் ஞாபகம் சுத்த சத்வம் இந்த சுத்த சத்வத்தில் சுத்த சத்வத்தில் சத்வம் பிரதிபிம்பிக்கிற சைத்தன்யத்துக்கு பேர் தான் விஷ்ணு சுத்த சத்வத்தில் ரஜஸில் பிரதிபிம்பிக்கிற சைத்தன்யத்துக்கு பேர் தான் பிரம்மா சுத்த சத்வத்தில் தமஸில் பிரதிபிம்பிக்கிற சைதன்யத்துக்குத்தான் ருத்ரன் ஆர் சிவன் வச்சுக்கோ ஆஹா சுத் இதை பிரிக்கிறோம் பேருக்காக பிரிக்கிறோம் நீங்கள் சும்மா சிம்பிளாக சொன்னால் ஈஸ்வரன் த்ரிமூர்த்தி சாத்விகாசம் ராஜசாம்சம் தாமசாம்சம் சிருஷ்டிகர்த்தா பிரம்மா ஸ்திதிகர்த்தா விஷ்ணு லயகர்த்தா ருத்ரஹா பேர் வச்சுருக்கோம் நாமகரணம் பண்ணியிருக்கோம் கடைசியில் ஒன்றும் இருக்க போகிறதில்ல பாடத்துக்காக பா ஒரு சிஸ்டம் புரியறதுக்காக இந்த சிருஷ்டி எப்படி அப்படின்னு எப்போ பார்த்தாலும் கேட்டுகிட்டே இருக்கோமே குத்த ஆஜா தா குத இயம் சிரு விசஷ்டி அப்படின்னு கேட்கறதுனால அதுக்கு ஒரு சமாதானம் சொல்லணும் அதுக்கு ஒரு சிஸ்டம் சொல்கிறது இப்படி தாப்பா சிருஷ்டி ஆயிருக்கு அப்படி சொல்கிறது அப்புறம் ரஜஸ் இருக்குது மாயையினுடைய சுத்த ரஜஸ்ஸு சுத்த சத்வத்தில் ஈஸ்வரன் வந்துடுறார் சுத்த ரஜஸில் யார் வரான்னா ஜீவர்கள் எண்ணற்ற உயிர்கள் அது பசுவாக இருக்கலாம் புளியாக இருக்கலாம் கொசுவாக இருக்கலாம் அண்டஜம் ஸ்வேதஜம் ஜராயுஜம் உத்விஜம் எத்தனை சரீரம் இருக்கோ ஜீவனுக்கு சரீரம் கிடையாது ஜீவன் சரீரத்தை உடையவன் அவ்வளோதான் அதனால தான் புல்லாகி பூடாயின்னு நம்மளால் சொல்லிக்க முடியுது அனந்த ஜீவர்கள் மாயையினுடைய சுத்த ரஜஸில் வருகிறார்கள் அதுக்கப்புறம் மாயினுடைய சுத்த தமஸ் இந்த சுத்த தமஸில் தமஸில் சத்வம் தமஸில் ரஜஸு தமஸில் தமஸ் இது எப்படி வருதுன்னா இந்த சுத்த தமஸில் இருந்து தான் முதல்ல பஞ்சபூதங்கள் உண்டாகிறது ஆகாஷம் வாயு அக்னி ஜலம் பிருத்திவிச்சுக்கணும் மாயையினுடைய சுத்த தமஸு சுத்த தமஸில் தான் பஞ்சபூதங்கள் உண்டாகிறது அந்த சுத்த தமஸில் பஞ்சபூதங்களில் ஒவ்வொரு பூத்தத்துலையும் ஆகாஷத்துலையும் வாயுவிலையும் அக்னியிலையும் ஜலத்திலையும் பிருத்திவியிலையும் மூணு குணம் இருக்குது ஆகாஷத்தில் சாத்திகம் ராஜசம் தாமசம் இருக்குது வாயுவில் சாத்திகம் ராஜசம் ஏன்னா காரணத்தோட குணம் காரியம் முழுக்க வியாபிச்சுட்டே போகிறது அதனால தான் கிருஷ்ணர் வந்து பதினாலாவது அத்தியாயத்தில் குணத்திரய விபாக யோகம் படித்து பாருங்க தெரியும் அப்போ அந்த தமஸில் த அதாவது தமஸில் ஆகாஷாதி பஞ்சபூதங்கள் உண்டாகி அந்த ஆகாஷாதி பஞ்சபூதங்கள்லேயும் ஒரு ஒரு ஆகாசத்தினுடைய சாத்திக ஆகாசத்தினுடைய ராஜசாம்சம் ஆகாசத்தினுடைய தாமசாம்சம் இந்த பஞ்சபூதங்களுடைய சாத்திக அம்சத்திலிருந்து ஞானேந்திரியங்களும் மனசும் உண்டாயிற்று எல்லோருக்கும் ஞானேந்திரியங்களும் மனசும் உண்டாயிற்று இருக்கிற ஆகாஷாதி பஞ்சபூதங்களில் இருக்கிற ராஜசாம் இருந்து கர்மேந்திரியங்களும் பிராணன்களும் பஞ்ச தோன்றின அப்புறம் ஆகாஷாதி பஞ்சபூதங்களுடைய தாமசாம்சத்தில் பஞ்சீகரணம் ஏற்பட்டு இப்ப நாம பார்க்கிற இந்த ஸ்தூல பஞ்ச மகாபூதம் யோசிச்சு ஸ்தூல பஞ்ச மகாபூதம் இருக்கு இந்த ஸ்தூல பஞ்சமகாபூதம் மாயையினுடைய சுத்த தமஸிலிருந்து உண்டான பஞ்சபூதங்களுடைய தாமசாம்சத்திலிருந்து ஏற்பட்டது தான் இப்போ நாம் அனுபவிச்சுருக்கிற இந்த பௌத்திகம் பஞ்சீகிருத்த பஞ்ச மகாபூதம் ஆகையினால சங்கராச்சாரியார் என்ன சொல்கிறார் இந்திரியங்களை காட்டிலும் இந்திரிய விஷயங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி அர்த்தம்னு சொன்னால் இந்திரிய விஷயங்கள்னு அர்த்தம் பண்ணாதீங்கோ இந்திரிய விஷயங்கள்னு அர்த்தம் பண்ணினா சேராது ஆகையினால் அர்த்தாகாங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா பூத சூக்ஷ்மம் இந்திரியங்களுக்கு காரணமான பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறார் இந்திரியங்களுக்கு காரணமான பஞ்சபூதங்கள் ஆகாஷாதி பஞ்சபூதங்களுடைய சாத்விகாசம்தானே இந்திரியங்கள் ஆக ஆகாஷாதி பஞ்சபூதங்கள் சூக்ஷ்ம பூதங்கள் எல்லாம் தெரியாது சட்டில் எலிமெண்ட் இது கிராஸ் லெவலில் இருக்கிற எலிமெண்ட் சட்டில் எலிமெண்ட் எலிமெண்ட்ஸ் சட்டிலாக இருக்குது சூக்ஷமாக இருக்குது அது பூத சூக்மம் அது உயர்ந்ததுன்னார் அப்புறம் அதை காட்டிலும் மனசுன்னா மனசோட பூத சூக்மங்கிறார் மனசோட பூத்த சூக்ஷ்மம் அதுக்கும் மேலானது அப்புறம் மனசோட பூத்த சூக்ஷ்மோ புத்தி புத்தியோடய பூத சூக்ஷ்மம் எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நானோ நானோ நானோ நானோ டெக்னாலஜிலாம் வந்திருக்கேன் நானோ பயோ எல்லாம் உள்ளே போனால் தெரியும் அப்படியே இன்னும் இப்படி நெளிஞ்சிகிட்டே இருக்கும் அதுக்குள்ளே அந்த மைக்ரோஸ்கோப்லாம் வச்சு பார்த்தா தெரியும் இப்படி போயின்னு இருக்கும் அப்படி அதில் அதுலேயும் ஒரு ஆர்டர்லாம் இருக்கும் அதெல்லாம் பார்க்குறோம் இப்பெல்லாம் அந்த கம்ப்யூட்டர்லேயே வருது இதெல்லாம் வெப்சைட்லேயே வருது அதெல்லாம் எப்படி இல்லை ஃபார்ம் ஆறுது ரொம்ப அழகாக இருக்குது கோலம் போட்ட மாதிரி இருக்குது நம்ம ஜிலேபி பிழிகிற மாதிரி அப்படியே சின்ன சின்னதாக ரொம்ப அணுக்கல்ல இப்படிலாம் ஒரு ஒழுங்கு நோக்கறிய நோக்கு நுணுக்கரிய நுண்ணுணர்வுன்னு சொல்கிறார்கே இது பார்க்கலாம் மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கலாம் ஆனால் ஒன்று அந்த தத்துவம் இன்னும் அதிகம் நுணுக்கறிய நுண்ணுணர்வுன்னா அணோரணியான் மகத்தோமகியான்னா ஆஹா இந்திரியேப்பியா பராஹா அர்த்தாஹா அர்த்தேபியஷ பரம் மனஹா மனசஸ்து பராபுத்தி இந்த இடத்துல வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்திரியங்கள் மனசு புத்தி சாதாரணமாக புரிஞ்சுக்கலாம் தப்பு இல்லை ஆனால் ஆதிசங்கரர் பூத சூக்ம்கிறார் சரி அப்போ இது என்னென்னா இதில் வந்து என்ன இந்திரியேபிய பராஹ்யர்த்தாக அர்த்தேபிய பரம் மன மனசஸ்து பராபுத்தி அது வரைக்கும் வச்சுப்போம் இந்த பரஷப்தத்துக்கு என்ன அர்த்தம் சூக்மம் வியாபகம் பிரத்யகாத்மா பிரத்யகாத்மானா மோர் இன்னர்னு அர்த்தம் ஏன்னா விஷ்ணுவோட பரமபதத்துக்கு போகணுமே விஷ்ணுவோட பரமபதம் எங்கே இருக்குன்னா நான் தான் அது நான் போனால் எனக்கு ஒரு ப்ரோக்ராம் என்ன ப்ரோக்ராம்னா திங்க் பண்ணு நீ சென்ஸ் ஆர்கன்ஸோடு ஐடென்டிஃபை பண்ணி வச்சுட்டுருக்க நீ உலகத்தோடு பார்க்குற போது உனக்கு இந்திரியங்களோட உனக்கு அபிமானம் இருக்குது ஆஹந்திரி வீ தேமீந்திரிச்சலாம்ூன்யம் விதூ இன்னாத்மம் பிரதம் பிராணம் இமவிரிச்சா அது விஷிக்கவிஞானவரம் வந்து சூனியத்ம இதெல்லாம் சொல்கிறது தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் தேகம் பிராணம் அபீந்திரியப்பலாம் புத்திம் சூன்யம் விது ஸ்திரீபாலாந்தடோபாஸ்வகமிதிராந்தம் வாதினா மன இந்திரியங்களே உடம்பே ஆத்மாங்கிறான் நான் கிராம் அப்புறம் வந்து உடம்பு நான் இல்லை இந்திரியங்கள் நான்கிறான் அப்புறம் இந்திரியங்கள் நான் இல்லை மனசுதான் நான்கிறான் அப்புறம் மனசு நான் இல்லை புத்தி தான் நான்கிறான் அப்புறம் புத்தி நான் இல்லை அப்போ என்னதுன்னா அப்புறம் சைத்தன்யம் சைத்தன்யோகம் சித் ஸ்வரூபோகம் சத் ஸ்வரூப்போகம் ஆனந்த ஸ்வரூப்போகம் சச்சிதானந்த ஐ ஹாவ் பாடி ஐ ஹாவ் சென்ஸ் ஆர்கன்ஸ் ஐ ஹாவ் மைண்டு ஐ ஹாவ் இன்டலெக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் ஐ ஹேவ்னா என்ன ஐ ஆம் நாட் தட் ஐ ஹாவ்னா அது என்னுடையது I have Rudrakshamala. I am not Rudrakshamala. I have dress. I am not dress. I have body. I am not body. That's the thing. That's why I'm standing here. We can see that. There are fans in this room. Light area. This light area. Mic is on the phone. What is the electricity? Electricity. One is the one who is dead. One is the one who is dead. One is the one who is dead. One is the one who is dead. ஆனால் அது அது யாராவது அது அனுபவிக்கணும்னா என்ன பண்ணணும் நான் வந்து எலக்ட்ரிசிட்டியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போகிறோமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுமா எல்லாேருக்கும் நான் வேணா ரெடி பண்ணி கொண்டுறேன் ஆ அனுபவ எலக்ட்ரிசிட்டி அனுபவிக்கணுமா அப்படின்னா நீங்கள் வேணால் வச்சுக்கோ குருநாதர் சொல்லுவார் என்னது ரியலேசேஷன் அண்டு லிபரேஷன் ரியலைசேஷன் அண்டு லிபரேஷன் எலக்ட்ரிசிட்டியை போய் ரியலைஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுறதுன்னா எலக்ட்ரிசிட்டியை ரியலைஸ் பண்ணினால் லிபரேஷன் உடனே கிடைச்சிடும் போய் தொடு கையை வை அதை புரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி தான் என்ன நான் இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டால் போகிறோம் எக்ஸ்பீரியன்ஸரை போய் இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் ஆக இந்திரியபிய பராஹ்யர்த்தா அர்த்தபியஸ்ட பரம் அதெல்லாம் வந்து அதற்காட்டில் அப்படியே போகிறோம் ஷனை சனை ருபரமேத் புத்தியா திருத்தி கிரகீதையா ஆத்மசம்ஸ்தம் மனஹ்கிருத்வா ந கிஞ்சிதபி சிந்தையேத் அழகாக சொல்லிக் கொடுக்குறார் கிருஷ்ணர் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகுங்கிறார் எல்லா உபனிஷத்துக்கும் இந்த பிரக்கிரியெல்லாம் அழகாக இருக்குது அன்னமயத்திலேருந்து பிராணமயனுக்கு போ பிராணமயனிலேருந்து அன்யோந்தர ஆத்மா மனோமயா அந்யோந்தர ஆத்மா விஜானமயா அன்யோந்தர ஆத்மா ஆனந்தமயா ஆனந்த ஆத்மா பிரம்மபுச்சம் பிரதிஷ்டா முடிஞ்சுட்றது அதே மாதிரி தான் அழகாக கொண்டு வரார் இந்திரியேபிய பராஹ்யர்த்தா அர்த்தபிய பரம் மூணு ஞாபகம் வச்சுங்க அதாவது சூக்மத்துவம் வியாபகத்துவம் பிரத்யேகாத்மத்துவம் அப்புறம் ஒன்று ஒன்றா உள்ளே போகிறோம் இதெல்லாம் நான் இல்லை அடுத்தது நான் அதுதான் நான் தான் முதல்ல இந்திரியங்கள் நான் நான் இந்திரியங்கள்லாம் நான் இல்லை மனசு தான் நான் நான் மனசு நான் இல்லை புத்தி தான் நான் புத்தியும் சிதானந்த ரூபா சிவோகம் சிவோகம் அதைத்தான் இங்கே சொல்கிறார் ஆனால் இங்கே ஒரு முக்கியத்துவம் இருக்குது இந்த மந்திரத்தில் ஒரு அழகான விஷயம் என்னன்னு கேட்டால் இந்தியங்களைக் காட்டிலும் இந்திரியங்களைக் காட்டிலும் இந்திரிய விஷயங்கள் மேலானதுன்னா ஞாபகம் வச்சுக்கணும் இந்திரியங்களுக்கு காரணமான பூத சூக்ஷ்மங்கள் மேலானவை இந்திரியங்களுக்கு காரணமான பூத சூக்மங்களைக் காட்டிலும் மனசுக்கு காரணமான பூத சூக்மங்கள் மேலானவை மேலானவைங்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்ணுறேன் நுண்மையானவை வியாபகமானவை ஆத்மாவாக இருப்பது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் மனதினுடைய பூத சூக்மங்களை காட்டிலும் புத்தியினுடைய பூத மிகவும் நுண்மையானவை வியாபகமானவை ஆத்மஸ்வரூபமாக இருப்பவை அப்புறம் அது காட்டலாம் என்னதுன்னா நேர புத்தேர் ஆத்மா மகான் பரஹா நேராக போயிட்டார் ஒரு இண்டிவிஜுவல் இருந்து டோட்டலுக்குள்ளே போகிறார் முதல்ல ஆரம்பிக்கிற போது இங்கிருந்து நான் ஆரம்பிக்கிறேன் ஆரம்பிச்சு என்ன பண்ணுறதுனா மகான் புத்தேர் ஆத்மா மகான் பரஹா இங்கே மகான் ஆத்மான்னு சொன்னா சமஷ்டி புத்தி அதுக்கு தான் ஹிரண்ய கர்ப்பன்னு பேர் ஹிரண்ய கர்பகா சமஷ்டி சூக்ம சரீரத்துக்கு போயிட்டார் உடனே டோட்டல் இது வந்து இண்டிவிஜுவல் டு டோட்டல் வெஷ்டியிலருந்து சமஷ்டிக்கு போயிட்டார் அப்போ தான் வந்து இந்த ஞானமே பிரயோஜனமாக இருக்கும் இல்லாட்டி தனியாக உட்காந்துருக்கும் நான் மாத்திரம் இல்லை நான் பார்க்குறதும் நான் தாங்கிறது வரணும் ஆக எல்லாம் அத்தனை பேருடைய மனசு எறும்போட மனது கொசுவோட மனது மன மரத்தோட மனது எல்லா மனசும் சேர்ந்து ஒட்டு மொத்தம் அதுக்கு பேர் தான் சமஷ்டி மனஹா சமஷ்டி புத்தி சொல்கிறதுனால இங்கே மகான் ஆத்மாங்கிறார் மகான் ஆத்மான்னு சொன்னால் ஹிரண்ய கர்ப்பகா இவரு தெரிஞ்சவர் ஹிரண்யர்ப சமவர்த்ததாகரே இவர் தான் புராணத்தில் சொல்லப்படுற பிரம்மதேவன் வேறு கதை இங்கே நமக்கு தத்துவம் போகும் ஆகையினாலும் ஹிரண்யர்பன் டோட்டல் மைண்டு மகான் பரகா அதுவும் சூக்ஷ்மம் ஏன் வச்சுங்கோ அது ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்குது அத்தி சூக்ஷ்மமாக இருக்குது சூக்மத்திலேருந்து சூக்ஷ்மம் போயிட்டே இருக்கும் இனி அடுத்த மந்திரம் பாருங்கள் தெரிஞ்சு போய்டும் அதுக்கு அடுத்தது என்னதுன்னா மாயா இரண்டு கர்ப்பனுக்கு மேலே அவ்வியம் கீதையில் பார்த்தா தெரியும் பரஸ்தஸ்மாத்து பாவோன்யோ வியோ வியக்தாத் சனாத்தனஹா பரஸ்தஸ்மாத்து பாவோன்யோ வியக்தோ வியக்தாத் சனாத்தனஹா கீதையில் இருக்கு எட்டாவது அத்தியாயத்தில் இருக்குது பரஸ்தஸ்மாத்து பாவோன்யோ வியோ வியக்தாத் சனாத்தனா எஸ் சர்வேஷு பூத்தேஷு நசியத்சு ந அழிந்தாலும் அது அழிவதில்லை அப்படின்னர் அதை ரெண்டு அவ்வியக்தம் சொல்கிறார் கிருஷ்ணர் பரஸ்தஸ்மாத்து பாவோன்யோ வியோவியாத் சனாதனா அவ்வக்தாத அது பிரம்மனை சொல்கிறார் சைத்தன்யத்தை சொல்கிறார் ஆ இங்கே வந்து அவ்வக்தம்னு சொன்னால் எனது டார்மெண்ட் ஃபார்மில் இருக்கிறது எல்லா சமஸ்தகத்தும் டார்மண்ட் ஃபார்மில் இருக்குது அதுக்கு சக்திஹின்னு பேர் பீஜம்னு பேர் பிரகிருத்தின்னு பேர் மாயான்னு பேர் அதுதான் ஆஹ் எல்லாம் அவ்வியத்தில் இருக்குன்னார் அவ்வக்தம் எங்கே இருக்குன்னு அவ்வக்தாத் புருஷ்பரஹா இப்போ விஷ்ணு தானே சொன்னார் திடீர்னு புருஷனுக்கு போயிட்டார் ஹிரதயத்தில் ரெண்டு சைத்தன்யம் இருக்கணும் ஹிரதயத்தில் வந்து ரெண்டு பேர் இருக்கான்னார் ரிதம் பிபந்தௌ சுகிருத்த லோகே குஹாம்பிரவிஷ்டௌ பரமே பரார்த்தே ஷாயா தபௌ பிரம்மவிதோ வதந்தி பஞ்சாக்னயோ ஏச்சத் திரிநாச்சி கேதா மனசு முழுக்க மந்திரம் ஓடிண்டே இருந்தால் தான் இந்த கனெக்ஷனே புரியும் ஆக முதல்ல மந்திரத்தில் ஹ்தயத்தில் ரெண்டு சைத்தன்யம் இருக்குதுன்னு சொன்னவர் அப்புறம் இரதகல்பனையெல்லாம் சொன்னவர் இந்திரிய பண்ணணும் சொன்னவர் மனசை கட்டுப்படுத்தணும்னு சொன்னவர் புத்திக்கு விவேகம் புருஷார்த்த நிச்சயத்தை கொடுக்கணும்னு சொன்னவர் இப்போ என்ன பண்ணுறாருனா இதை உள்ளே கொண்டு போ உள்ளே போ உள்ள போய் சொல்கிறேன் இங்கே ஒன்றும் உள்ளேயும் போக முடியாது வெளியிலையும் வர முடியாது திங்க்னு அர்த்தம் இதை விட அதை யோசிச்சுப்பார் இதை பார்க்கற போது இதுக்கு காரணத்தை திங்க் பண்ணு அதுக்கு காரணத்தை திங்க் பண்ணு உன் ஃபோக்கஸ் உன் மைண்டில் வந்து உன்னோட தாட்டு ஃபோக்கஸ் வந்து இதுலேருந்து அதுக்கு போகணும் அதைப் பாரு இங்கே இருக்கிற கிராஸ் லெவலில் பார்த்துன்னு இருக்காதே சட்டில் லெவலில் சூக்மத்தை பாரு அதுக்கு வந்து கணத்திறந்து சாதாரணமாக தான் இருக்கணும் புத்தியை உபயோகப்படுத்தணும் அவ்வளோதான் அந்த புத்திக்கு சம்ஸ்காரம் வேணும் புத்தி கிராக்யம் தானே சொல்கிறார் கிருஷ்ணர் சுகமாத்தியந்தம் எத்தது புத்தி கிராகியம் அத்தீந்திரியம் இந்திரியங்களுக்கு புலப்படாதது புத்தியால் கிரகிக்கப்படுவதுன்னு தான் சொல்கிறார் ஆறாவது அத்தியாயத்தில் கீதையில் அதுதான் மேலான சுகம்ங்கிறார் ஆக சூக்ஷமாக சிந்திக்க சொல்கிறது சாஸ்திரம் சூக்ஷமாக சிந்தனை பண்ணு அப்போ விஷ்ணுவன் விஷ்ணுவ பரவ பரவத்தில் நீ இருக்கேன்னு தெரியும் நீ எவ்வளவு தூரம் விலகி வந்துட்ட ஒன்று எதை நினைக்கணுமோ அதை நினைக்கிறத விட்டு எதை நினைக்க வேண்டிய அவசியம் இல்லையோ அதை நினச்சின்னு இருக்கிறதுனால தானே உனக்கு இவ்வளோ சம்சாரம் எதை நினைக்கணுமோ அதை நினச்சிட்டு இருந்தால் சம்சாரமே இல்லையே மோட்சஸ்வரூபமான உன்னுடைய யதார்த்த ஸ்வரூபத்தை நினச்சுட்டே இருந்தால் இதெல்லாம் வந்து அது துக்கமே கொடுக்காதே இது நீ துக்கம் கொடுக்குற வஸ்துவை நினச்சா துக்கம் கொடுத்து ஆகும் அது ஆஹா புத்தியாயி உக்காந்து தானே பண்ணிகிட்டு இருக்கோம் எங்கே நம்ம எங்கே போயின்ட்டுருக்கோம் நான் விஷ்ணு இருக்கும் இது முடிஞ்ச உடனே வெளியில் போனவொடனே என்ன ஆயிடுத்துண்ணா க்ஷீணே புண்ணிய மரத்தியலோகம் எந்த லோகத்துக்கு போன என்ன நம்ம ஸ்வரூபம் விஷ்ணு ஸ்வரூபந்தான் அகம் அன்னம் அஹம் அன்னாதஹா அஹ அவக்தாத் புருஷ்பரஹா அதக்காட்டிலும் புருஷன் புருஷன்னா இங்கே சைத்தன்யம் பியூர் கான்ஷியஸ்னஸ் சுத்த சைத்தன்யம் தூய உணர்வு யாருன்னு நான் தான் ஆராய் உணர்வு நீ என்றான் பாராதி பூதம் நீ அல்லை உன்னிப்பார் இந்திரியம் கரணம் நீ அல்லை ஆராய் உணர்வு நீ என்றான் ஐயன் அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தோழி இப்ப புரியறதா தாயுமானவர் வந்து உபனிஷத்தை தான் வியாக்கியானம் பண்ணியிருக்கார் பாட்டா பாடியிருக்கார் ஆக பஞ்சபூதம் நீ இல்ல இந்திரியம் நீ இல்லை அந்த நீ இல்லை நல்லா யோசிச்சுப்பாரு நீ சைத்தன்ய ஸ்வரூபம்னா அது குரு சொன்ன உடனே அவருக்கு புரிஞ்சிருக்கு ஆனந்தமா இருக்குங்கிறார் ஐயோ நான் இத்தனை இந்த குறுகின நான் லோன் நினச்சின்னு இருந்தேன் சர்வ வியாபகமான சைத்தன்யமா நான் ஆஹா ஒரே ஆனந்தமாக இருக்கு அப்போ உடனே பொங்கி ததும்பி பூரணமாக ஏக உருவாய் கிடைக்க வாங்க வாங்க எல்லோரும் கிளாஸுக்கு நான் நான் பெற்ற இன்பம் பெருகை வையம் ஏக உருவாய் கிடக்குது ஐயோ இந்நின்புற்ற எடுத்த தேகம் விழுவதற்கு முன்பு புசிப்பதற்கு சேரவாறும் ஜெகத்தீரே என்றும் அழியும் இக்காயம் இத்தை ஏதுக்கு மெய்யென்று இருந்தீர் உலகீர் ஒன்று அறியாத நீரோ எமன் ஓலை வந்தால் சொல்ல உத்தரம் உண்டோ உண்டோ நமை போல வஞ்சர் மலம் ஊறி ததும்பும் உடலை மெய்யென்று கொண்டோ பிழைப்பதுங்கு ஐயோ அருள் கோலத்தை மெய்யென்று கொள்ள வேண்டாவோ இவ்வளவு அழகாக எளிமையாக சொல்றாங்க இதே சாஸ்திர விஷயந்தான் அவங்க அந்த புரிஞ்சு அதன நன்றாக உணர்ந்து சொல்கிறது அதை நீங்கள் அனுபவிச்சுன்னு சொன்னதுனால தப்பு இந்த வார்த்தை பதத்தை போடுற ஜாக்கிரதையாக புரிஞ்சு சொல்லணும் அனுபவமாக இருக்கிறத அனுபவிச்சுன்னு சொல்லணும் அனுபவமாக இருக்கிறத அனுபவிச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அனுபவமாக இருக்கிறத அனுபவிக்காமல் இருக்கிறதுனால தான் அவஸ்த அனுபவம் அனுபவம்னா என்ன அர்த்தம் இருக்குது தொடர்ந்து இருப்பதுன்னு அர்த்தம் எக்ஸ்பீரியன்ஸுங்கிற வார்த்தை போட்டால் தான் ப்ராப்ளம் சம்ஸ்கிருத பதத்தை சம்ஸ்கிருதத்தில் புரிஞ்சால் தான் அனுபவங்கிறதுக்கு நம்ம இங்கிலீஷில் எக்ஸ்பீரியன்ஸுன்னு போடுறோம் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது அனுபவங்கிற வேர்டை ஃபுல்லாக கம்யூனிகேட் பண்ணுறது தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது அனுபூதி அனுபவா அப்படிங்கிற சப்தமானது எக்ஸ்பீரியன்ஸுங்கிற அந்த டிரான்ஸ்லேஷனோட தமிழ் அனுபவத்துக்கு என்னது அந்த சப்தம் வந்து சம்ஸ்கிருத சப்தம் அனுபவ சப்தத்துக்கு தமிழ் என்ன இருக்குது சொல்லுங்க பார்ப்போம் என்ன சொல்வீங்களோ எனக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்சில்லை அது உங்களால் சொல்ல முடியாது சொல்ல முடியாது அப்போ உணர்வுக்கு பேர் அனுபவமா உணர்வு என்றால் அனுபவம் என்று பொருளா அனுபவங்கிறத வா சொல் தமிழ்லேயும் சொல்லிகிட்டு இருக்கோமே இப்போ தமிழில் அனுபவம்ங்கிற சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்போது அனுபவங்கிற சொல்லும் உணர்வுங்கிற சொல்லும் ஒன்றாகிடுமா ஒன்றாகணும்னு அது நியாயப்படுத்தணும் இப்போ சொல்லலாம் உணர்வு அனுபவங்கிறது உணர்வுன்னு தான் சொல்லி ஆகணும் கடைசியில் ஆனால் ஆனால் நம்ம சொல்கிற போது என்னென்ன அனுபவம் தமிழில் சொல்கிற போது நம்ம அதுக்கு என்ன ஒரு நிறம் கொடுக்குறோம் கலர் கொடுக்குறோம் அது பார்க்கணும் இல்லையா இருக்கட்டும் புருஷ்பரகா அது இந்த சைத்தன்யந்தான் மேலான் நுண்மை போட்டுக்கணும் நுண்மையானது வியாபகமானது ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறது ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டேன் அவ்வக்தாத் புருஷ்பரஹா புருஷான்ன பரம் கிஞ்சித்து சைதன்யத்துக்கு மேலே சூக்மமாகவோ வியாபகமாகவோ ஆத்மாவாகவோ எதுவும் இல்லை தெளிவாக சொல்லிக் கொடுக்குறேன் புருஷாத்து ந பரம் கிஞ்சித்து கேள்வி என்ன செத்த பிறகு இருக்கானா இல்லையான்னு சாகரது உடம்பு தான் உங்கள்கிட்ட உடம்பு வர்றது உங்கள்கிட்ட உடம்பு இருக்குது உன்னை விட்டு உடம்பு போய்டுறது நீ வர்றதும் இல்லை நீ போறதும் இல்லை நீ வந்து இருந்து போகிற ஆள் கிடையாது என்னது நஜாயத்தை மிரியத்தேவா கதாச்சித் நாயம் பூத்வா பவிதா ந பூயா அதையே மாற்றி மாற்றி போடுவோம் பூயா நாயம் பூத்வா பவிதா வா ந பூயா இல்லாமல் இருந்து தோன்றி பிறகு இல்லாமல் இருக்கப் போவதில்லை இருந்து பிறகு இல்லாமல் இருக்க போவதில்லை அசத பாவ வி சபாவ ந வித்தியத்தை நாசோ வித்திய பாவோ நபாவோ வித்தியா சத்த புருஷான் ந பரம் கிஞ்சித் புருஷனச்சைத்தியத்தை காட்டிலும் வேற ஒன்றுமில்லை சா காஷ்ட சா பரா சா பரா அதுதான் எண்டு எண்டுனா என்ன அதுக்கு மேலே திங்க் பண்ண முடியாது திங்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பரியவசானம் நிஷ்டான அதில் நிலைச்சிருந்தால் போர் எதுலேயுமே நம்ம நிலச்சிருக்க வேண்டிய அவசியம் நம்ம விறத்தி அந்தக்கரண விற்பி அதில் நின்னால் போர் விவகாரத்துக்காக சொல்கிறோம் நம்ம உடம்பில் இருந்துட்டு தான் உடம்பு நான் இல்லைன்னு சொல்ல முடியும் உடம்பற்ற நிலைக்கு போய் உடம்பு நான் இல்லைன்னு நான் சொல்ல முடியும் உடம்பில் இருந்துட்டு உடம்பு நான் இல்லைங்கிற அறிவோடு இருக்க முடியும் நான் உடலை கடந்த நிலைக்கு சென்று நான் உடலற்ற நிலையின எப்படி பேச முடியும் இல்லை அது ஒரு ஸ்பெஷல் நிலை சுவாமிஜி அது உங்களுக்கு புரியாதுமா நல்ல வேலை புரியலை அது எப்படி ஸ்பெஷல் நிலை எந்த புத்தகத்தில் எழுதியிருக்கு எப்படி கிடையாது உடம்பில் இருந்துண்டு எல்லா உடம்புலையும் ஒரு பொருள் தான் இருக்குது அப்படிங்கிறது தானே எங்கெங்கு பார்த்தாலும்னு அப்படி தானே சொல்லணும் ரொம்ப புண்ணியம் இருந்தால் தான் இது புரியும் அஹ சா காஷ்ட நஷா சா பரா தணோ ஆன விஜானசாரிஸ் மனப்பிரா சோதன பாரம் ஆனோதி சாதி சா கஷ்ட சா பராவே மேலான இப்படம் கிதி பிரபுசாட்சி நசம் சுத் பிரபவ பிரலயஸ்தானம் நிதானம் பீஜம் அவ்யம் இங்கே கேட்ட மாதிரி இருக்கு இல்லையா கீதை தான் பகவான் சொல்கிறார் கதி அவர் அதை சொல்லிக்கிறார் கதி பர்த்தா பிரபு சாட்சி நிவாசம் சுகிரு பிரபவ பிரலய ஸ்தானம் நிதானம் பீஜம் அவ்யம் எத்தனை சப்தம் உபதிர்ட்டா ஹனுமந்தா பர்த்தா போக்தா மகேஸ்வரா பரமாியுக்கேஸ்ன் புஷ பர எல்லாம் இந்த அன்கேங்கிரந்தே திரு அன்பே உபதோ மகேஸ்வர பரமாத்மா அப்பியம் வரும் புருஷ்பர புருஷாண்ண பரம் கிஞ்சித்து சா காஷ்டா சா பரா கத்திகி அதுவே பரம லட்சியம் அந்த கத்திகி சொன்னால் குறிக்கோள் நமது குறிக்கோள் இந்த உடலாகிய தேரிலே வாழ்கின்ற நமது குறிக்கோள் என்ன உடலாகிய தேரிலே வாழ்கின்ற நமது குறிக்கோள் என்ன இந்திரியங்களாகிய குதிரைகளை கொண்டிருக்கிற நம்முடைய குறிக்கோள் என்ன எனது கடிவாழக் கயிறாகிய மனதை கொண்டிருக்கிற நம்முடைய குறிக்கோள் என்ன தேரோட்டியை கொண்டிருக்கின்ற நமது குறிக்கோள் என்ன இந்திரிய விஷயங்களாகிய பாதையிலே செல்லுகின்ற நமது குறிக்கோள் என்ன வெந்நீர் அணிந்தது என்ன வேலை பிடித்தது என்ன கண்மூடி நின்றது என்ன காவி உடுத்தது என்ன என்ன என்ன என்ன என்ன என்ன அது மாதிரி கேட்க சா காஷ்டா சா பரா அதுவே பரம புருஷார்த்தம் அர்த்தம் பரம புருஷார்த்தம் வாழ்க்கை நம்ம முயற்சி எல்லாம் எதில் இருக்கணும்னா இந்த மந்த்ரார்த்தத்துல தான் இருக்கணும் ஆள் அண்டர் கரண்ட்டுங்கிற மாதிரி மனசில் எத்தவத்தை செய்தாலும் ஏதாவஸ்தைப்பட்டாலும் முக்தர் மனம் இருக்கும் மோனத்து வாணிபம் செய்யணும் செய்வர் மா தவம் செய்யணும் செய்வர் பூதளம் புறப்பர் ஐயம் புகுந்து உண்பர் சாட்சி நடுவான ஜீவன் முக்தர் பிஸ்னஸ் பண்ணாலும் பண்ணுவான் வாணி மா இல்லாட்டி உட்காந்து சமாதி தியானம் பண்ணாலும் பண்ணுவான் மா தவம் செய்யணும் செய்வர் பூதளம் புறப்பர் கவர்மெண்டே ரூல் பண்ணுவான் பிச்சை எடுத்து சாப்பிடுவான் ஐயம் புகுந்து உண்பர் ஜீவன் எப்படி வேணாலும் இருக்கலாம் சாட்சி நடுவான ஜீவன் ஆஹ சா காமி இது எப்படி புரிஞ்சுக்கிறது நான் அடுத்த மந்திரம் படிண்ணூத்மா பிராசத்தை திருஷ்யத்தை ட்விரியா சூக் ஏஷு பூத்தூத்மா பிரசியத்தை சூக்மையூ சங்கராச்சாரியார் ஒரு அழகான வார்த்தை சொல்கிறார் கத்தி சா காஷ்டா சா பராகத்திகிறீங்களே இந்த வேர்ட்ஸு கஷ்டப்படுத்துறது ஒரு ஒரு சப்தங்களும் ஏன்னா சொற்களுக்கு அப்பாற்பட்டது அதை சொல்லால் சொல்லணும் ஆனால் சொல் கம்யூனிகேட் பண்ணி ஆகணும் எப்படி சம்ம புரிய வைக்கிறது ஆக கத்திகின்னு சொன்னால் ஆகத்திகி இருக்குமே லாஜிக் ஒத்து வராதே கத்திகின்னு சொன்னால் ஆகராச்சாரிய நாம அவதி நூட் புரிஞ்சகிறது நூடர் சா காஷ்ட சா பரா அந்த அதுதான் பிரப்பர் அண்டர்ஸ்டேண்டிங் ஹையர் அண்டர்ஸ்டேண்டிங்னு அர்த்தஞ்சொல்லு அவதி அவகாத்மத்து அவதிர்த்துரி உபச்சரியத்தை புரிஞ்சிக்கிறதத்தான் அடையிறதுன்னு சொல்கிறோம் வாஸ்தவமாக அடையிறதுக்கு ஒன்றும் இல்லை புரிஞ்சிக்கிறதான் அடையிறதுன்னு இப்போ நான் வந்து ருத்ராட்சத்தை இப்படி போட்டுனுவிட்டேன் வச்சு திடீர்னு எனக்கு சந்தேகம் இப்படி தடையி பார்க்குறேன் ருத்ராட்சத்தை காணும் ருத்ராட்சத்தை காணும் இப்போ உங்களுக்கு ஆத்மபோகத்திலே வருவது ஸ்வகண்டாபரணம் யதா வரும் இப்போ இந்த கழுத்தில் ருத்ராட்சத்தை நான் இப்படி போட்டுனுவிட்டேன் அப்புறம் திடீர்னு எனக்கு என்னாச்சு எங்கே வச்சு இருந்துடாத்தேன் சரி சரி கண்ணாடியை போட்டுட்டே கண்ணாடியை தேடுறதுலாம் உண்டு ஏன்னா கண் அப்படி இருக்குதுன்னு அர்த்தம் அது மாதிரி கண்ணாடியை போட்டுட்டே கண்ணாடியை தேடுறதை நானே பார்த்துருக்கேன் யாராக கண்ணாடி இருந்தால் சரி எடுத்து போட்டுக்கலாம்னு தோணும் அப்போ தான் ஓ நம்ம ஆல்ரெடி கண்ணாடி போட்டுருக்கோமே எப்படின்னா அது மாதிரி தான் என்ன பண்ணுறதுன்னு ஓ ஏற்கனவே இருக்கு இப்போ என்னாச்சு கண்ணாடி வந்துதா போச்சான்னா இருக்கிறது இப்போ ருத்ராட்சம் வந்து திடீர்னு எனக்கு தெரியல அப்புறம் வந்து எப்படி எப்படி பார்த்தேன் நான் ருத்ராட்சம் எங்கே வச்சேன் வச்சேன் வச்சு நான் ஆசிரமம் என் ரூமெல்லாம் தேடுறேன் பாத்ரூம் போய் தேடுறேன் அங்கே தேடுறேன் இங்கே தேடுறேன் கடைசியில் வந்து கூட இருக்கு அப்படிங்கிறார் என்னன்னா சுவாமிஜி சொல்கிறேன் கேளுங்கோ எங்கே இருக்குது தெரியுமோ ருத்ராட்சம் அப்படின்னா உங்கள் கழுத்துலேயே இருக்கு பாருங்க தெரிஞ்ச பாருங்க அது மேலே போயிட்டு ஓஹோ அப்போ ருதிராட்சா அது பிரத்திய அப்பா நனத்திய நடுத்த க்ளாஸ்ல பாப்போம் பிரத்திய அப்பாத்திய அனவத்திய நிறத்திய இப்போ இது கதிங்கிறத வச்சுன்னு சொல்லிட்டுருக்கும் பாப்போம் ஓம் சகநாபவ சகனவுன சக வீரியங்கரவாஹை தேஜஸ்வினாவீதமஸ்து மாவிஷாவகை ஓம் சாந்திஷாந்திஷாந்தி ஹரி ஓம் ஆதிகுருநாஸ்வாமிக்கி மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள்வார்த்தைஅன்றும் வாழி परापरमे ओम அன்பர்வி பராமே ஓம்ஷா்ஷா ஹரி ஓம் ஆதிகருநீ ஜ